வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கொலம்பியாவில் அடிமை தொழில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவில் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் வாஷிங்டன் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரேசிலில் இருந்து தொள்ளாயிரத்தி மைல் தூரத்தில் ராபின் மோர் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஜெர்மனியின் யூ படகினால் மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சென்னைக்கு அருகில் மனித குண்டு வெடிப்பொன்றில் கொல்லப்பட்டார் ஆண்டு ஏமன் மக்களாட்சி குடியரசு ஏமன் குடியரசில் விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முப்பத்தி ஆண்டுகள் இந்தோனேசியாவை ஆண்ட சுகார்டோ பதவி விலகினார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அனிதா ரத் ஆண்டு அப்துல்லா யாமின் மாலத்தீவுகளின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மோகன்லால் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சஞ்சய் சுப்பிரமணியம் இந்திய வரலாற்றாளர் இந்நாளில் மறைந்தவர்கள்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 இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆ ரோமாநாத் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் மான்டி நிக்ரோ விடுதலை சிலி கடற்படை நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே